அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விருந்தோம்பலை செய்தால் செல்வம் குறைந்துவிடும் என்று எண்ணி விருந்தோம்பலை செய்யாமல் நிலையில்லாத பொருளை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் செல்வம் குறைந்தால் பயம் ஏற்படுகிறது செல்வம் இருந்தால் பாதுகாப்பு என்று எண்ணுகிறோம் இது இயல்பாக இருக்கிறது எல்லோருக்கும் இன்செக்யூரிட்டி தாங்கள் பெற்ற குழந்தைகள் தங்களை காப்பாற்றுவார்களா என்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுகிறது வயதான பிறகு உடலில் ஆற்றல் குறையும் நேரத்தில் விருந்தோம்பல் செய்ய முடியாது அந்த நேரம் வந்து போய் இப்போ எல்லாருக்கும் அதிஜி பூஜை செய்கிறேன்னு நல்லா இப்போ உடம்பு முடியாமல் போகிற போது பண்ணணும்னு தோன்றது ஆனால் நமக்கு பண்ணுறதுக்கு சக்தி இல்லையே உடம்புலேயும் சக்தி இல்லை பொருளாதாரத்தையும் சரியாக உபயோகப்படுத்த முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவார் நிலையில்லாத செல்வத்தை கொண்டு நிலையான செல்வம் அதாவது புண்ணிய செல்வம் புண்ணிய கோட்டி அறச்செல்வத்தை பெறாமல் போய்விட்டேனே செல்வம் இருந்தும் உயர்ந்த செல்வத்தை பெறாமல் போய்விட்டேனே அப்படின்னு பின்னிறக்கம் வருத்தப்படுவார்னு அர்த்தம் பற்றற்றேம் என்பார் அப்படின்னா நமக்கு இனி வாழ்க்கையில் நிம்மதிக்கான சரியான பிடிப்பே ஹோல்டே ஆங்கரே இல்லையே அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் நம்ம நிலையாமைங்கிற அதிகாரத்தில் பார்த்துருக்கோம் கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெரும் செல்வம் போக்கும் அது வெளிந்தற்று அர்க்காய் இயல்பிற்று செல்வம் அதுவற்றால் அர்க்கபா ஆங்கே செயல் என்ன அர்த்தம்னா செல்வம் வந்து ஒரு கூத்தாடுற அவைக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் கூத்தாட்டம் முடிஞ்ச உடனே அந்த மக்களெல்லாம் உடனே ஒரே நேரத்தில் போகிற மாதிரி செல்வம் ஒரே நேரத்தில் போயிடும் அது ஒரு இது சொல்கிறார் அதனால் செல்வம் வந்து நிலையில்லாதது நிலையில்லாத செல்வத்தை பெற்றால் நிலையான புண்ணிய செயல்களை அப்பொழுதே செய்து விடுங்கிறார் அர்க்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் நிலையான அறங்களை உடனே செய்து விடுக அப்படின்னு சொல்லியிருக்கார் செல்வத்தை சம்பாதிக்கிறதும் கஷ்டம் செல்வத்தை காப்பாற்றுறதும் கஷ்டம் செல்வத்தை செலவழிக்கிறதும் கஷ்டம் ஆகவே செல்வத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும் ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அறிவாளியுடைய பணம் சமூகத்துக்கு பயன்படும் அப்படின்னு உபதேசம் பண்ணியிருக்கார் திருகடுகம் பாடல் நாற்பத்தி நான்கு சொல்லுகிறது விருந்தின்றி உண்ட பகலும் திருந்திழையார் புல்ல புடைபெயரா கங்குலும் இல்லார்க்கு ஒன்று ஈயாது ஒழிந்தகன்ற காலையும் இம்மூன்றும் நோயே உரன் உடையார்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா விருந்தில்லாத பகல் மனைவி இல்லாத இரவு வறியவர்க்கு ஈயாத காலை வேளை காலம்புற வேலையில் ஏழைகளுக்கு கொடுக்கணுமா அறிவுடையோர்க்கு நோய் செய்வன அறிவுள்ளவர்களுக்கு இதெல்லாம் துக்கம் கொடுக்கும் பகலில் விருந்தாளிக்கு சாப்பாடு போடலைன்னா அது துக்கம் மனைவி இல்லைன்னா இரவு துக்கம் ஏழைகளுக்கு பொருள் கொடுக்கலன்னா காலம்பிற நேரம் துக்கம் அப்படின்னு அறிவுள்ளவர்களுக்கு இந்த துன்பம் உண்டுங்கிறது விருந்து இல்லோர்க்கு இல்லை பொருந்திய ஒழுக்கங்கிறது கொன்றை வேந்தன் எண்பத்தி பாடல் விருந்து இல்லோர்க்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம் விருந்து கொடுக்கலேன்னா இல்லறத்தில் ஒழுக்கம் பொருத்தமாக இருக்காது இந்த கருத்துக்களை நாம் இயன்றவரை சிந்தித்திருக்கிறோம் குரட்பாவை நிறைவு செய்வோம் பரிந்தோம்பி பற்றற்றே விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்